ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனே எந்தின் இளம் விதை போலும் ஏயிற்றனே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினைப் புந்தியில் வைத்து அடிமோற்றுகின்றேன் உதிக்கின்ற செங்கதிர் ஊச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெறும் கருணையினாலே திருமால்நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவையொட்டி மகாபாரத விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயற்படுகிற பெரியோர்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இரையொரு பேரொழியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் பாண்டுவின் புத்திரர்கள் பாண்டவர்கள் திருதநாஷ்டனுடைய புத்திரர்கள் துரியோதனாதிகள் அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் மனத்தளவில் பகை தோன்றிவிட்டது வஞ்சனையாக அழிப்பதற்காக காசிமா நகரத்துக்கு அனுப்பி அறக்குமாளிகையிலே அழிக்க நினைக்கிற போது வித்திரருடைய கருணையினாலே சுரங்கப்பாதையினாலே தப்பி மறைந்து வாழ்கிறார்கள் பாண்டவர்கள் நடுவிலே அர்ஜுனனை மணப்பதற்கு என்றே தோன்றியவள் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலிக்கு சுயம்பரம் அறிவித்தால் அர்ஜுனன் எங்கிருந்தாலும் வந்து விடுவான் என்று கம்புகிறார் தந்தைய வெளியில் இருக்கிற ஸ்பீக்கர் சவுண்ட குறைங்க வெளியில ஒரு பெரிய சவுண்ட் இருக்கு வெளியில் இருக்கிற ஸ்பீக்கர் சவுண்டை குறைக்க அது அது ஜாஸ்திய திரௌபதி எப்படி இருக்கிறாள் அர்ஜுனுடைய உருவத்தை எழுதி எழுதி பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் என அவனை மணக்க வேண்டும் என்றே வந்து பிறந்தவள் பாஞ்சாலி திரௌபதி படம் வரைந்து அர்ஜுனுடைய உருவத்தை எழுதி எழுதி ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டு எரி பிறந்த போதே அன்பினால் எந்த நேர்ந்த பூண்டெறி மார்வன் இன்றி பொன்னவை பொலியத் தோன்றி ஈண்டு எரி முன்னர் மன்னர் எழிவுற வேட்டிலேனார் அவனை தவிர வேற யாரையும் திருமணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன் அப்படி வேற யாரையாவது திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்தால் மீண்டு எரி புகுவேன் நான் மறுபடியும் நெருப்பிலே விழுந்து மாழுவேன் மீண்டு எரி புகுவன் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறாள் திரௌபதி அவளுக்கு திருமண ஏற்பாடு சுயம் அறிவித்து விட்டார்கள் சுயம்பரம்னு சொன்னா அவரவர்களுக்குரிய கணவனை பெண்களே தேர்ந்தெடுத்துக் கொள்றது அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது ஒரு காலத்தில் கையில மாலையோட திரௌபதி வருகிறாள் வரிசையா ஒவ்வொரு ராஜாவா அறிமுகப்படுத்துகிறார்கள் இவர் எதுகுலம் இவர் சேர மன்னர் இவர் சோழ மன்னர் அப்படி வரிசையாக அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் அவ ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே வருகிறாள் யாருக்கும் மாலை இடத்துக்கு தயாராக இல்லை எல்லா ராஜாக்களையும் அறிமுகப்படுத்தி விட்டார்கள் பார்த்து விட்டு வந்து திரௌபதி உட்கார்ந்து கொண்டு விட்டாள் அங்க எப்படி இலக்கு இலக்குன்னா ஒரு குறி கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு முறை மேல ஒரு மீன் அப்படி சுழண்டு கொண்டே இருக்கும் அதுக்கு கீழே ஒரு வட்டம் சுழண்டு கொண்டே இருக்கும் இந்த வட்டத்துல ஒரு சின்ன புள்ளி காலி இடம் இருக்கும் அந்த காலி இடம் வழியாக அம்பு செலுத்தி அந்த மீன் அடிக்கணும் ஆனா அத நேரா பார்க்க கூடாதுல பார்த்து கொண்டு அந்த மீனும் சுழண்டு கொண்டே இருக்கும் இந்த வட்டமும் சுழண்டு கொண்டே இருக்கும் அந்த வட்டத்தில் இருக்கிற இடவெளியும் மீன் நேரா வருகிற சமயத்துல கரெக்டா அம்பு விட்டு அடிக்கணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் வில்லுல யாரும் செய்ய முடியாது அது எப்படின்னா அர்ஜுன தவிர வேற யாரும் செய்ய முடியாத விஷயத்தான் கண்டிஷன் வச்சான் அவனை யாரும் செஞ்சு திரௌபதியை மனந்துடக்கூடாது ஒரு இன்டர்வியூல ஒரு குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா யாருக்கும் இல்லாததான் ஒரு குவாலிபிகேஷன் வச்சான் பிஇ படிச்சிருக்கணும் பி எல் யாரா கிடைப்பா பிஇ பி எல் படிச்சவன் தான் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏன்டா செலெக்ஷன் கமிட்டிக்காரருமே என்ன படிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தான் சில சமயத்தில் மட்டமாகவும் குவாலிபிகேஷன் ஒரு பள்ளிக்கூடத்துல செவன்த்ல இருந்து எய்த் போடுறதுக்கு என்ன மார்க் வச்சுக்கலாம் கேட்டார் இங்கிலீஷ் வாரதியார் சொன்னாரு இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வரும்போது பசங்களை முப்பது மார்க் தான் சில பேர் வாங்கிருக்காங்க சரி அதையே வச்சுக்கோ பாஸ் போட்டுருந்தோன் பாஸ் அடுத்த வருஷம் எய்ட் மார்க் பிக்ஸ் பண்றாங்க எவ்ளோ மார்க் இருந்தா போடலாம் அப்படின்னு முப்பத விட கம்மியா இருபத்தி மார்க் போட்டுக்கலாம்னு ஹெட் மாஸ்டரே சொன்னார் இருபத்தி மார்க் வாங்கினா பாஸ் போட்டுல இங்கிலீஷ் வார்த்தியார் கேட்டாரு அது என்னங்க போன வருஷத்தோட ரெண்டு மார்க்காக கூட்ட அது என்ன ரெண்டு மார்க் குறைக்கிறீங்க சொமாரியா கரஸ்பாண்ட் எட்டு பள்ளி மேனேஜர் போதே ஆளுக்கு தகுந்த மாதிரி இது அர்ஜுன தவிர வேற யாருமே இந்த காரியத்தை பண்ண முடியாது இப்ப வரிசையா அரசர்கள் வருகிறார்கள் வந்து இப்படி ரிவர்ஸ்ல குறிப்பாத்து தண்ணீர்ல பாத்துக்கொண்டு அந்த வட்டத்துல நுழைஞ்சு மீன் போய் அடிக்கணும் மேல சுக்கலுகிற மீன் அடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் தவறுகிறது கொஞ்சம் கொஞ்சம் திருஷ்டன் சொல்றான் இதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு என் தங்கை அப்படின்னு ஆனாலும் எவ்வளவு தள்ளியது அப்படின்னா உளுந்தளவு கடுகளவு எள்ள அளவு தள்ளிட்டே போகுது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தப்பாகுது எல்லாருக்கும் அங்க இருக்கிற எல்லா ராஜாக்களும் ட்ரை பண்ணியாச்சு முயற்சி பண்ணியாச்சு யாராலும் நெருங்க முடியல அப்போ பிராமண வடிவத்தில் அன்றர்களுக்கு மத்தியில் அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிறான் கிருஷ்ணன் வந்ததும் பார்த்துட்டான் வந்திருக்கிறான் அர்ஜுனன் அப்படிங்கறது தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற பலராமன் ஒரு குத்து புத்தி சொன்னா அத பிராமணர்களுக்கு மத்தியில் அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டான் கிருஷ்ணன் இப்ப அரசர்கள் யாரும்ளை அர்ஜுனன் பிராமண வடிவத்தில் இருக்கிற முயற்சி பண்ணலாமான் திருஷ்டனுக்கும் தெரியும் துருபத்தனுக்கும் தெரியும் அர்ஜுன தவிர வேற எவனும் இந்த காரியம் பண்ண முடியாது அப்படின்னு அதனால தாராளமா செய்யலாம் அப்படின்னு செஞ்சாவன் கண்டிப்பா அர்ஜுன் இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம் தாராளமா செய்யலாம் அர்ஜுன எழுந்திருச்ச உடனே அங்க அண்ணர்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்களான் சத்திரியனை விட நாமல்லாம் உலகத்துக்கு தெரியணும் அந்த மீன் விழுந்த உடனே ஓடி வந்து பாஞ்சாரி அவன் கழுத்துல மாலையை போட்டான் ஏன்னா அவளுக்கு தெரியும் அர்ஜுனத்தோடு வேற யாரும் இந்த காரியத்தை பண்ண முடியாது அவர்கள் மறைந்து வாழ்கிறார்கள் எனவே இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் முடிவு பண்ணியாச்சு உடனடியாக அரசர்கள் எழுந்தார்கள் எங்களை அவமானப்படுத்திட்டே யாரோ ஒரு பிராமண வில்ல வளைக்க மாலை போட வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டே அப்படின்னு சண்டை ஆரம்பமாச்சு அது பாஞ்சாலியோட ஜாதகம் அப்படி அவளுக்கு வந்து என்னன்னாலும் முதல்ல சண்டை தான் அவளுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படிப்பட்ட உக்ரகமான நேரத்தில் தோன்று எவள் அவள் அந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு பீமன் மற்ற எல்லா அரசையும் விரட்டிவிட்டு இந்த ஐந்து பேர் பாஞ்சாலிய எடுத்துக்கொண்டு எல்லா அரசையும் விரட்டிவிட்டு நேராக வீட்டுக்கு வருகிறார்கள் அந்த வீட்டுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாள் குந்தி தேவி அவளுக்கு தெரியாது பிள்ளைகள் போய் இது மாதிரி பாஞ்சாலியை மனமுடித்துக் கொண்டு வருகிறார்கள் அம்மாக்கே சொல்லல அவங்க வழக்கம்போது இவங்க பிராமணர்களாக போய் பிட்சை எடுத்துட்டு வருவார்கள் அதே மாதிரி வாசல்ல நின்று கொண்டு தருமன் சொன்னா அம்மா நாங்கள் ஒரு பிட்சை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அம்மா நாங்கள் ஒரு பிக்ஷ கொண்டு வந்திருக்கிறோம் வழக்கம் போல சொன்ன அம்மா என்ன நினைச்சாலும் ஐந்து பேரும் பங்கிட்டு உண்ணுங்கள் பாஞ்சாலியா ஒரு பிக்ஷ கொண்டு வந்து இருக்கா உள்ளே அவசரப்பட்டு சொல்லிட்டார் என்ன ஐவரும் சமமாக பங்கிட்டு உண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அம்மா மறுபடியும் வெளியில வந்து பார்த்துட்டு சொல்ல சொல்லு சொல்ல சொல்ல சொல்ல சொன்ன தீர்மானித்தோம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இந்த இடத்துக்குள்ள இருக்கு நாம என்ன ஏதுன்னு தெரியாமையே சில விஷயங்களை சொல்லிவிட்டு பின்னால ரொம்ப கஷ்டப்படுவோம் அவ்வளவு சிக்கலான விஷயம் இந்த நாக்கு கொஞ்சம் யோசிச்சு சில வார்த்தையை பேசணும் யோசிக்காம எதையாவது ஒன்ன பேசிடுறது அப்புறம் அது என்ன விளைவு வருது அப்படிங்கறதெல்லாம் சரியாம கஷ்டப்படுறது இந்த ரெண்டு அடி இருக்கு பாருங்க நாக்கு இதை சரியான கண்ட்ரோல்ல வச்சிருந்தா ஆறடி மனுஷன் கண்ட்ரோல்ல இருப்பான் ரெண்டடி நாக்க அது இத்துக்கு ஆட்ங்க ஆறடி மனுஷன் காணாம போயிடுவான் இல்லாட்டி ஆறடி நிலத்துக்குள்ள போயிடுவான் அவ்வளவு வலிமையானது இந்த நாக்கு யோசிக்காம பேசுவோம் என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி பாருங்க அவருக்கு அப்பா அம்மா கிடையாது அவருடைய அத்தை அந்த பிள்ளைய வளர்த்தா மகனை விட மேலாக வளர்த்தார் அத்தை பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் தன்னுடைய மகளையும் திருமணம் பண்ணி கொடுத்துட்ட அந்த பையனையும் தான் தான் வளர்த்திருக்கிறோம் பொண்ணையும் கொடுத்திருக்கோம் கொஞ்சம் உரிமை எடுத்துக்குவாங்க மாமியார் ஸ்தானமும் அவதான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்குவா இவர் கொஞ்சம் அழுத்துக்க ஆரம்பிச்சார் என்ன இப்படி அம்மாவாகவும் மாமியாராவும் அவளே ஆயிட்டதால கொஞ்சம் ஓவரா டாமினேட் பண்றா எல்லாத்துலயும் தலையிடறா அப்படின்னு ஒரு நினப்பு ஒரு நாள் வந்துட்டு இவர் லேட்டா வந்துட்டு மாடிக்கு இப்படி போயிருக்கிறார் அப்படி போற போது அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டாங்க அவர் அவர் ஏதோ மரியாதை உள்ளவர் தான் ஒரு கோபத்துல சொல்லிட்டாரு ஏன் இப்படி இருந்து என் பிராண வாங்குற அப்படின்ட்டு மேல போயிட்டார் ஏன் இப்படி இருந்து என் பிராண வாங்குற அப்படின்னு மறுநாள் காலம்பறை அந்த அம்மா தூக்கில தூங்கிவிட்டார் அவ நினைச்சு நினைச்சு நினைச்சு அழுத நான் ஒண்ணும் இல்லாம இருந்த எனக்கு வாழ்வு கொடுத்ததாவதான் என்ன உருவாக்குனதாவதா என்னமோ ஒரு அவசரத்துல ஒரு எரிச்சல்ல ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டேன் நீ இருந்து ஏன் இருந்து பிராணனை வாங்குற அப்படின்னு ஓ இருந்தா பிராணனை வாங்குறோம் செத்த போயிட்டாரு நீங்க எத்தனை முயற்சி பண்ணாலும் அவன் உயிரை திரும்பி கொண்டு வர முடியுமா முடியாது நம்ம அவசரத்துல சொல்லுகிற ஒரு சொல்லுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் இதுல நமக்கு தெரியிறதே இல்லை ஏன் அப்படி சொன்ன என்ன அப்படின்லாம் பல பேர் பேசுவேன் ஒவ்வொரு சொல்லையும் யோசிச்சு சொல்றேன் சொல்ல எப்படி இன்னொருத்தர பாதிக்கும் நம்ம இந்த சொல்ல பயன்படுத்தலாமா கூடாதா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இப்படிலாம் யோசிச்சா பேச்சே வராது பிரச்சனையே இல்லையே எவ்வளவு கூட பேசாம இருக்கிறோமோ அவ்வளவு நிம்மதி தானே சும்மா எதையாவது உளறித்தான வர வச்சுக்கிறோம் லூஸ் ஸ்டாக் அப்படிமா இங்கிலீஷ்ல தேவையில்லாம எனக்கையாவது உளறது அதான் பெரிய பிரச்சனைக்கே கார்டு மனசுல பதியாக்கு தெனால் ராமன் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் அவன் ஒரு நாள் காட்டு வழியா வர்றா அரண்மனைக்கு அப்ப ஒரு மண்டவோடு கிடந்தது கீழே அந்த மண்டவோட்டே ஆச்சரியமா பார்த்து இந்த மண்டவோடு எப்படி இங்க வந்தது அப்படின்னு இவன் தன்னை அறியாம விட்டு கேட்டான் இவனுக்கு ஆச்சரியம் அந்த மண்டவோடு சொல்லுச்சு வாயை அடக்காததால் வந்தேன் அப்படி மண்டவோடு அடே மண்டவோடு பேசுது நமக்குதான் பிரம்மையா அப்படின்ட்டு மண்டவோட பார்த்து நான் உன்ன கேட்டேன் பதில் சொல்றேன் நீ தான் பேசினியா எப்படி வந்தேன்னா வாயை அடக்காததால் மண்டவோடு மறுபடியும் பேசு இந்த பயலுக்கு ஒரு ஆச்சரியம் மண்டவோடு பேசுது மண்டவோடு பேசுது குதிச்சு நேரம் அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட சொன்ன பலசமயம் உளறி இருக்கிறதால சொன்ன உளராத நீ ஏதாவது உளருவே தெரியாம பேசுற என் நேரத்தை வீணாக்காது இடத்த விட்டு போன இல்ல இல்ல நிஜமா மண்டவோடு பேசுது பாருங்க வருவேன் என் நேரம் மட்டும் வீணா போச்சு எனக்கு என்ன கோபம் வரும் தெரியாது நம்புவாங்களா யாராவது எரிச்சல் அங்கேயே ராஜா வந்து நினைக்கிட்டு என்ன மண்ட மண்ட எப்படி வந்தது அப்படின்னா ஒண்ணுமே அந்த மண்டவோடு பேசல ஒரு வார்த்தை வரல ஒரு சத்தம் வரல இப்ப பேச மாட்டேச்சல உ பேசாது நீ என் பொ என் கேட்டு இல்ல மகாராஜா பேசு மறுபடியும் பேசவே ராஜாக்கு எரிச்சலா போய் கத்திய வாழை உருவி இந்த வெகட்ட கவி இருக்காம பாருங்க பழிய தலையை வெட்டினான் தலை துடிச்சுக்கிட்டு போய் அந்த மண்ட பக்கத்துல விழுந்துது ராஜா அந்தாண்ண போன அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த மண்டவோடு சிரிச்சுகிட்டே இந்த தலைய பாத்து கேட்டுது நீ எப்படி வந்த அவசரப்பட்டு போய் தீயினால் சுட்ட பொண்ணு மாறாது எச்சரிக்கையா பேசணும் ஒரு சொல் தப்பா பேசிட்டோம் விலை விபரீதமா நம்ம இன்னொரு பேசுற போது என்ன பேசுவோம் என்ன நினப்பில் வேணாலும் என்ன சொல்வோம் அதை ஆபத்து உலகத்துல ஒண்ணு கிடையாது யோசிச்சு சொல்லணும் ஒவ்வொரு வார்த்தை இப்ப தருமன் எங்கள் அபிப்பிராயமும் அதுதான் அப்படின்னு நான் இதான் ஆனந்த விகடல் மனசே ஒரு மந்திரச்சாரி கட்டுரை எழுதும் போது எழுதிருந்தேன் நாம நினைக்கிற அளவுக்கு தருமன் உயர்ந்தவன் அல்ல நான் ரொம்ப காலமா சொல்லி கொண்டு வருகிற அளவுக்கு தருமன் அவ்வளவு உயர்ந்தவன் அல்ல அவன் மனசுக்குள்ளயும் ஆசாபாசங்கள் உண்டு குரூரம் உண்டு கோபம் உண்டு தாபம் உண்டு மனிதர்கள் கொஞ்சம் பரவாயில்லன்னு வேணா சொல்லலாமே ஒழிய அவன் உலக மகா உத்தமெல்லாம் இது வந்து நம்ம மக்கள்கிட்ட எப்படி ஒரு கெட்ட பழக்கம்னா ஏதாவது ஒருத்தனை பத்தி ஒரு அபிப்பிராயம் ஃபார்ம் ஆயிட்டா அவன் கெட்டவன் நினைச்சுட்டா கெட்டவனே நல்லவன் நினைச்சுட்டா நல்லவனே அவன் என்ன அயோகித்தனம் பண்ணாலும் அதை மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க நான் ரொம்ப வித்தியாசமான ஆள் எவ்வளவு பெரிய புராணங்களை கையில எடுத்தா கூட என் மனோதர்மத்துக்கு ஏற்பத்தான் கையாளுவன் ஏற்கனவே எல்லாரும் அப்படியே சொல்றாங்களே அதேபடி நான் சொல்லுன்ற கட்டாயம் எல்லாம் எனக்கு கிடையாது தருமனை பத்தி ரொம்ப உயர்வா நாம சொல்றமே ஒழிய தருமனுக்குள்ளேயும் ஆசா பாசங்கள் அசிங்கங்கள் நிறைய உண்டு இப்ப நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஏ சார் இப்ப சொல்லணுமா இந்த காலகட்டத்திலே இருக்கு எனக்கு தருமனை காப்பாத்துறது முக்கியமே இல்லை மனுஷனை காப்பாத்துறது முக்கியம் மனுஷன் என்னன்னு நினைக்கிற நம்ம கிட்ட நிறைய கட்ட எண்ணம் இருக்கேன் நாம முன்னேற முடியுமா முடியாதா இப்படி இருந்தவன் தான் வசந்திருக்கிறான் நீ மனசு வச்சா நீயும் உயரலாம் நாம ஒசரணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன் அபிப்பிராயம் அபிப்பிராயம் அவன் தானே கல்யாணம் பண்ணு சொல்லணுமா இல்லையா பெருந்தன் தருமனுக்கு எவ்வளவு பெரிய மனிதர்கள் சொல்லுகிறோமோ அவர்களுக்கும் கீழான தாழ்வான எண்ணங்கள் இருக்கவே செய்யும் அது மனித பிறவியினுடைய இயல்பு சில பேர் தனக்கு சில எண்ணங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறி நினைக்கிறேன் இதை விட நினைச்சிருக்காங்க அதை உடைச்சாதானே ஒரு தன்னம்பிக்கை வரும் அதை உடைச்சாதானே மேல வரணுங்கிற எண்ணம் வரும் அதுக்காக உடைக்கிறேன்னு சரி அது வேற ஒரு ஆராய்ச்சிக்கு போகும் இப்போ ஆராய்ச்சி சொற்பொழிவல்ல கதை சொல்ற இடம் சொல்லிட்டா அம்மா என் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு இப்ப என்ன பண்றது ஐவரும் சேரா அருந்துவதை தவிர வர வழி இல்ல முடிவாய்ப்பு இதுக்குள்ள துருப்பத்திற்கு ஒரு சந்தேகம் என்னடா இது மாதிரி போனார்களே இவர்கள் யாருன்னே தெரியலையே அந்தவர்கள் மாறி வந்தார்கள் பெண்ணை அழைத்துக்கொண்டு போய்விட்டார்கள் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு அனுப்புறான் ஒற்றர்கள் எல்லாம் அவன் சொன்ன வந்து அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவர்கள் பாண்டவர்கள் மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிந்த அவர்கள் பிராமணர்கள் அல்ல பஞ்ச பாண்டவர்கள் தான் எனவே சரியான இடத்துலதான் திரௌபதி போயிருக்கா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அவ ஒண்ணும் துக்கமா இல்ல வருஷமா இல்லை அதனால நல்ல காரியம் சரியாக நடந்திருக்கிறது அப்படின்னு சரி இனி மறைத்து பிரயோஜனம் இல்லை ஐந்து பேரையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு துருபத்த மகாராஜா அவங்களை டெஸ்ட் பண்றான் அஞ்சு பேரும் வரும்போதே பாருங்க தர்பை கமித்து பிராமணர்களுக்கு யஜ்ய திரவியங்கள் எல்லாம் வச்சிருக்க அப்புறம் அவங்க படிக்க வேண்டிய வேத நூல்கள் அதெல்லாம் ஓலையில எழுதி வச்சிருக்க இன்னொரு பக்கம் சத்திரியர்களுக்குரிய வில் போன்ற கருவிகளை எல்லாம் வச்சிருக்கான் இப்படி இன்னொரு பக்கம் வைசியர்களுக்குரிய வணிகமான விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் உள்ள நுழைஞ்ச உடனே இவங்க எதை தொடராங்க எதை எடுக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சவனித்தோயோரா வந்தா இருக்கு நினைத்து அவர்கள் தான் பாண்டவர்கள் தான் என்று கூட இந்த வெஸ்டர் சைக்காலஜி பீப்புள் என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்தைய ஒரு ஏழு ஐட்டம் வச்சு அது எதை எடுக்குதோ அதைப் கேரக்டர் கட்டி பாக்குதா செட் இருக்கு பையன் வளர்ந்த உடனே எதுவா அனுப்பலாம் அப்படின்னு ஒரு அப்பா கவலைப்பட்டாரான் உன்னு அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லி இருக்கிறாரு நான் மூணு விஷயம் வைக்கிறேன் அவன் எதை எடுக்கிறான்னு பாப்ப ஒரு பைபிள் ஏன்னா அது வந்து மேல்நாடு இல்லையா ஒரு பைபிள் இதை எடுத்துட்டானா இவ மத போதகரா பின்னால மாறிடுவான் அப்புறம் ஒரு விஸ்கி பாட்டில் இதை எடுத்துட்டானா குடிகார பையெல்லாம் பின்னால உருப்படாம போயிடுவான் அப்புறம் வேற ஒரு சில அடையாளங்கள்லாம் வச்சு மூணு வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணம் பணம் வச்சு பணத்தை எடுத்தா வியாபாரி மாதிரி பிசினஸ் மேனா மாறுவான் பணம் விஸ்கி பாட்டில் பைபிள் மூணு வச்சுட்டு என்ன எடுக்கிறான் பையன் பார்ப்போம் ஏழு வயசு பையன் அரசியல்வாதியாடுவ எல்லாத்தையும் சேர்த்து கபடி கரமாட்டான் எதை எடுக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு ஒரு கேரக்டரை டிசைட் பண்றது இப்ப சைக்காலஜி டெஸ்ட் இப்போ இப்ப தையில இருக்கு நோக்கம் அதுதான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுற போது இந்த கான்செப்ட கையாண்டு நோக்கம் அந்த இதெல்லாம் கையில எடுத்த உடனே இவர்கள் சத்திரியர்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்புறம் அஞ்சு பேரையும் கூப்பிட்டு துருபதன் கேட்கிறான் நீங்க உண்மையை சொல்லுங்க நீங்க பஞ்சபாண்டவர்கள் தானே ஆம் சரி அர்ஜுனன் தான் ஜெயிச்சிருக்கிறான் ஆனா இவ்ளோ நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சொல்லுங்க நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அர்ஜுனுக்குமா தர்மன் சொன்னா இல்ல எங்களுக்கு பேருக்கு திருமணம் இந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஆணுக்கு ரெண்டு மனைவி மூணு மனைவி ஐந்து மனைவிங்களா கூட ஒரு கால கட்டத்தில் இருந்துருக்கு ஆனா வேத காலத்தில ரெண்டே ரெண்டு பெண்களுக்கு மட்டும்தான் பல கணவன் இருந்ததா செய்தி இருக்கு இதிகாசத்துல ரெண்டே ரெண்டு பெண்களுக்கு மட்டும் பல கணவன் மாத்த ளக்க முடியாது எங்க அஞ்சு பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மறுச்சுட்டா துருபதனால மனசு வரல அப்போ வேத வியாசரே வந்து இந்த பாஞ்சாலையின் பிறப்பு ரகசியத்தை சொல்றார் பூர்வ ஜென்மத்தில் அவர் நலாயினியா பிறந்தார் அப்படி நலாயினியா பிறந்தவள் ஐந்து முறை சிவபுருமான வேண்டி இருக்கிறாள் தன்னுடைய கணவனை வாழ முடியாம பதின் தேகிம் பதின் தேகிம் பதின் தேகிம் அப்படின்னு அப்போ ஐந்து கணவன்மார்கள் அவளுக்கு அமைய வேண்டும் என்று சிவபுருமானே வாக்கு கொடுத்திருக்கிறார் அது இப்ப பலித்தமாக இருக்கிறது ரெண்டாவது பாண்டவர்கள் ஐந்து பேரும் ஐந்து பொறிகளை போல புலன்களை போலன்னா மனசு போல பாஞ்சாலி அஞ்சு பொறி புலனுக்கும் ஒரு மனசுதான் இருக்க முடியும் அது மாதிரி இந்த ஐவருக்கும் உரியவளாக அவள் விளங்க வேண்டியது கடமை இன்னும் நிறைய பூர்வ கதைகள் உண்டு அவளுடைய பழைய பிரதவிகளை எல்லாம் சொல்லி எனவே அவள் ஒவ்வொரு பிறவிலேயும் இப்படி ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டே வந்ததாலே அது இந்த பிறவியிலே அது நியமனமாக வேண்டிய கட்டாயம் உண்டாகிவிட்டது அது இப்போது பலிக்கிறது அப்படின்னு சொன்னா சார் வழி இல்ல வியாசரே வந்து சொல்றாரு இனிமே என்ன பண்றது அப்படின்னு ஐந்து பேருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டான் துருபதன் இந்த கதைகளை எல்லாம் இந்த நூற்றாண்டு சொல்ற போது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா திங்க் பண்றவங்களுக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணும் இதெல்லாம் தப்பு இல்லையா சார் சரியா சார் இந்த காலத்துல நடக்குமா நீங்க ஒரு லேடிஸ் காலேஜில் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண் எழுஞ்சு இதே கேள்வி கேட்டா பஞ்சாலி அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பாரத கதை வருது சொல்றீங்களே அப்ப நாங்களும் அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அதாவது என்ன முட்டாளாக எல்லாருக்கும் தான் அறிவாளி ஆகணும்ன்ற ஆசையே கிடையாது அடுத்தவன முட்டாளாக்கணும் தான் ஆசையே ஒழிய தான் ஆகணும்ன்ற ஆசையே கிடையாது எப்படியாவது அடுத்தவன் வாய அடைக்கணும் அதான் நோக்கமே ஒழிய அறிவாளி ஆகணுமா இல்லையாங்கிற நோக்கமே கிடையாது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன் பண்ணிக்கூடாது பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்றேன் பண்ணிக்க என்னதான் சொல்றீங்க அப்ப கற்பு ஒழுக்கம் அதெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடாதான் இப்ப சொல்லக்கூடாது இல்லையா நான் சொன்னேன் இந்த பாருமை ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோ பாஞ்சாலி அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கிட்டே பாஞ்சாலி நெருப்புல இருந்து வந்தா நீ நெருப்புல இருந்து வந்த நெருப்பு அக்னியில வெளியில வந்தான்னு கதை வருது நீ நெருப்புல இருந்து வந்தேன்னா நீ அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவளுக்கு எல்லாம் எக்ஸப்ஷன் இருக்கு திடீர்வா நெருப்புல இருந்து யாராவது வந்தாங்களா உலகத்துல எல்லாம் கருப்பையிலேருந்து வந்தாங்களோட நெருப்புல இருந்து வந்தவங்க யாரும் கிடையாது நான் சொன்னேன் நீ வேணா நெருப்புக்குள்ள போயிட்டு வெளியில வா வந்தேன்னா அஞ்சு பேர் பண்ணிக்கலாம் என்ன முட்டாளாக்க முடியுமா அமைப்பு பாஞ்சாலி ஐந்து பேரை இல்லை அதை மேற்கோளா எடுத்துக்கூடாது தேவையான விஷயத்தை எடுத்துக்கணும் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சு கிண்டல் அடிக்கிறது கேலி பண்றது வரல எல்லாத்திலும் சொத்தம் இருக்கு எதுல வேணாலும் கேலி பேசலாம் அதுக்கு முடிவே கிடையாது இப்ப பாண்டவர்கள் ஐந்து பேரும் திருமணம் செய்வது அந்த கற்பினுடைய நெறிக்கு ஏற்ப திருமணம் முடிவாயிடுச்சு இதுக்கு நடுவில் துரியோதனெல்லாம் திரும்பி போனா அப்படி திரும்பி போனதுக்கு அப்புறம் திருதிராஷ்டனுக்கு அப்பதான் வித்துலர் போய் சொல்றாரு நம்முடைய குருகுலத்தவர்கள் பாஞ்சாலியை மணந்தார்கள் குருகுலம் வார்த்தை வந்து பாண்டவர்களுக்கும் பொருந்தும் துரியோதனர்களுக்கும் பொருந்தும் குருகுலம் இந்த திருதராஷ்டருக்கு விழிப்புலன் இல்லை கெட்ட போய் சொல்லணும் யாரு மித்துரன் சொன்னா அண்ணா நம்முடைய குருகுலத்தவர்கள் பாஞ்சாலியை மனம் செய்தார்கள் திருதராஷ்டர் நினைச்சுக்கிட்டா நம்ம புள்ள துரியோதனர் தான் ஜெயிச்சு கல்யாணமெண்டாம் போர்டு நினைச்சு ஆஹா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் அப்பதான் வித்ரட் சொன்னா இப்ப சொல்ல போறதையும் அப்புறமும் எல்லாம் இறந்து போயிட்டார்கள் நினைச்சேன் நல்லவேளை சாகல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பாஞ்சாலிய வேற கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க எனக்கு பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் என்ன மாதிரி பாக்கியசாலி உலகத்திலே இல்லேன்னு சிரிக்கிறார் வித்ரத் ஏன் இப்படி போய் சொல்றா நீ அப்படி எல்லாம் திரும்பி வந்தார்கள் வந்த பிறகு அவமானம் அனுப்பி வைக்கிறார் எல்லாரும் அரண்மனைக்கு திரும்பி வந்து விட்டார்கள் காந்தாரியை கும்பிட்டு எல்லாம் ஆசி வாங்கினார்கள் தீர்மானம் பண்ணிட்டான் திருதராஷ்டன் இனியும் இந்த தருமனையும் அந்த நாலு பேரையும் வைத்துக் கொண்டு நம்முடைய புள்ள துரியோதனையும் வச்சிருந்தா வெட்டிட்டு ஒரு வழி பண்ணியே தீரன் தருமன் கிட்ட முழு ஆட்சியை ஒப்படைச்சா நம்ம கொலை பண்ணிடுவான் சரி தருமன் கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னா அஞ்சு பேரும் சேர்ந்து எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சோம்னா ஒரு காரியம் பண்ணிடுவோம் என்ன நாட்டை பிரிச்சுடுவோம் பிரிச்சு தருமனுக்கு ஒரு பகுதியை அவன் வளர்ந்துட்டான் பூர்வீகமா வச்சிருந்த இந்த பகுதியை நாமே வைத்துக் கொள்வோம் வேறு ஒரு பகுதி அந்த பகுதியை பிரிச்சு காண்டவ பிரஸ்தம் பேர் அதுல இருந்து வருகிற பகுதியை முழுக்க தர்மன் ஆலட்டம்னு விட்டு கொடுத்துடுவோம் அப்ப பிரச்சனையே இருக்காது தர்மன் அங்க ஆட்சி செய்வா நான் இங்க ஆட்சி செய்வேன் எனக்கு அப்புறம் என் புள்ள ஆட்சிக்கு வந்துடுவான் பிரச்சனை இல்லாம பெரியவர்களும் பார்த்தார்கள் இது நல்ல யோசனை தருமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் பட்டாபிஷேகம் பண்ணினா நீ காண்டவ பிரசனத்தில் போய் ஆட்சி நடத்தப்பா சந்தோஷமா இருப்பாட மனைவி மக்களோட பெற்றுக்கொண்டு நேரா காண்டவ பிரஸ்தான் போய் அதை புதுப்பிச்சு இந்திரப்பிரமாக ஆக்கி வசதியுடைய ஒரு பகுதியாக ஆக்கி அங்க ஆட்சி ஆரம்பித்து விட்டான் தருமன் அதுக்கு நாரதர் வந்தார் அந்த விழாவுக்கு வந்தார் வந்து பார்த்துட்டு சொன்னார் அஞ்சு பேரும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறீங்களே இதனால உங்களுக்கு சிக்கல் வராதா இதுதான் நாரதருடைய வேலை இணைப்பேர் இவன் அஞ்சு பேருமே சரியா இருக்கான் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு சிக்கல் வராதான்னு தருமன் சொன்னா என்ன சிக்கல் வரப்போது அது இல்ல அது என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கணும் ஓராண்டு ஒருவரோடு அவள் இருக்க கடமைப்பட்டவள் அப்படி இருக்கிற போது மற்ற என் அவளை தாயாக நடத்தணும் அப்படிங்கிற மரபு இருக்கணும் அப்படி அவள் கணவனோடு இருக்கிறத யாராவது பார்த்துட்டா அவங்க தீர்த்த யாத்திரை போய் அந்த பாவத்தை தீர்த்துட்டு வரணும் இப்படி ஒரு உங்களுக்குள்ள அப்படின்னு தருமன் சொல்றார் மகரிஷி சொல்றார் முடிவு பண்ணி மற்ற மகன் மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவரோடு அவள் வாழ்வது அப்படின்னு தீர்மானமாச்சு அப்போ ஒரு வரலாறு தான் சொல்றார் சுந்தோப சுந்தர்கள் ரெண்டு பேர் எப்படி பெண்ணினாலே வீணானார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஒரு நாள் தருமரும் திரௌபதியும் இருக்கிறார்கள் அரண்மனையில அப்படி தருமனும் திரௌபதியும் இருக்கிற போது ஒரு பிராமணர் வந்து பசுக்களை எல்லாம் யாரோ கூட்டிகிட்டு போறாங்க ஓடிட்டு போறாங்க காப்பாத்தனும் அர்ஜுனுடைய தருமனும் திரௌபதி இருக்கிற இடத்துக்கு உள்ள ஓடி போய் அந்த வில்ல எடுத்துக்கிட்டு நேரம் வந்து அந்த மற்றவங்க எல்லாம் விரட்டி அந்த பசுக்குளத்தை மீட்டுக் கொடுத்தான் அர்ஜுனன் ஆனா அண்ணனும் அண்ணியும் இருக்கிற இடத்துக்கு உள்ள வந்துட்டான் தருமர் நமஸ்காரம் பண்ணி சொன்னா நமக்குள்ள இருக்க ஒப்பந்தத்தின்படி ஒப்பந்தத்தை மீறி விட்டதால தீர்த்த யாத்திரை போய் என் பாவத்தை தீர்த்துக்கணும் எனக்கு அனுமதி கொடுங்கள் தருமர் கூட சொன்னார் நீ எனக்கு மகன் மாதிரி போனோம் ஏன் தீர்த்த யாத்திரை போனாங்க சுவாரஸ்யமான சமாச்சாரம் போற போதா நிறைய கல்யாணம் பண்ணிட்டான் அவன் தர முடியுமா அவனுக்கு அவன மாதிரி அதிர்ஷ்டி உலகத்தில் கிடையாது போனாலும் ஒண்ணு ஒரு ஹீரோ எந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊர்ல ஒண்ணு கரெக்டா அவனுக்குன்னு ரெடியா மாலையோட காத்திருக்கும் அப்படி அதிர்ஷ்டம் யாருக்காவது உலகம் சுற்றும் நாடோடி மன்னன் எங்க போனாலும் அவனுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு எங்க போனாலும் ஊர்ல ஒண்ணு அப்படியே அவன் யாத்திரை இல்ல அதெல்லாம் கரையை சொல்ற நோக்கம் இல்லை நிறைய ஊர்களுக்கு வருகிறான் அர்ஜுனன் அங்கங்க நாகலோகம் மாறி பல லோகங்களுக்கு போய் பல பெண்களை திருமணம் பண்ணி ரொம்ப முக்கியமான திருமணம் என்னன்னா கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ராவ கல்யாணம் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய தங்க சுபத் தங்க சுபத்ர அந்த ஊருக்கு எப்படி வந்தா அர்ஜுன சன்னியாசி வடிவத்துல வந்திருக்கிறான் இந்த பலராமனுக்கு விலங்கல் யாரோ ஒரு சன்னியாசி நினைச்சு கையில காலம் உழுந்து அவனை மாத போட்டு ஊருக்குறான் கிருஷ்ணன் சிரிக்கிறான் திருட்டு சன்னியாசி அவனுக்கு தெரியும் நம்ம குளோஸ் பிரெண்டு நம்ம குடும்பத்தையே குளோஸ் பண்ண வந்திருக்கிறான் அப்படின்னு அவன் தெரியும் சிரிக்கிறான் கிருஷ்ணன் அவன் பலராம் சொல்றான் அண்ணா பாத்து கும்பிடன்னா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாம நீ பாட்டு கும்பிட்டுட்டே இருக்கிறீ இல்லப்பா சாமியாருன்னா கும்பிட வேண்டியதுதான் இந்த இந்த பயிற்சி காத்தான் அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான் பலராம் அதனால கும்பிட வேண்டியது தான் அப்புறம் கும்பிடுதா அப்புறம் வருத்தப்படுவேன் அப்புறம் வருத்தப்படுவேன் கிருஷ்ணன் அதெல்லாம் இல்ல இந்த சன்னியாசி முகத்தில் அப்படியே தேஜஸ் எப்படி பொங்குது பார் அப்படியே கண்ட ஒளி வருது பார் அப்படியே பலராமன் சிரிக்கிறான் கிருஷ்ணன் அப்புறம் இவங்கெல்லாம் வேற ஒரு ஊருக்கு போகிறார்கள் அப்போ இந்த சன்னியாசிக்கு பணிவிட பண்ணணும் பலராமன் பாருங்க கிருகுத்தனமா யோசிச்சா நாமெல்லாம் போற போது இவருக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா தங்கை சுபத்திரையை கூப்பிட்டா இந்த சாமியாருக்கு பணிவிட பண்ணணும்னா இது வேண்டாத வேலை சுபத்திரியை கிருஷ்ணன் விபரீதமா போய் முடியும் ஒரு இடம் சன்னியாசியா இருக்கான் இவங்கிட்ட தங்கை சுபத்ரிங்க விட்டுட்டு போறது தப்பா போயிடும் பலராம சச்சே நம்ம தங்கை எவ்ளோ ஒழுக்கமானவர் அந்த சன்னியாசி எவ்ளோ மேன்மையானவர் அதனால என்ன தப்பு பழைய காலத்துல மரபுகள்லாம் நம்ம வச்சோம் பாருங்க ஏன் அப்படியே ஆம்பளையும் பேசினா என்ன பழ இன்னைக்கு பெண்கள் குழந்தைங்க கோபப்படுது நீங்க எல்லாம் எங்களுக்கு சந்தேகப்படுறீங்க தப்பா சந்திக்கிறீங்க நாங்கெல்லாம் பழகுறோம் நான் என்ன சொல்றேன் எல்லாம் கரெக்ட் அறிவு பூர்வமா யோசிச்சா ரொம்ப கரெக்ட் ஆனா எப்பவுமே அறிவு வேலை செய்யாது அறிவு பூர்வமா யோசிச்சா எல்லாம் கரெக்ட் ஆனா எப்பவுமே அறிவு வேலை செய்யும் சொல்ல முடியாது எப்பவாவது அறிவு ஆப்பாச்சுன்னு வச்சுங்க பிரச்சனை நம்ம ஏன் ஒரு பிரச்சனையை வரவழைக்கணும்னுதான் பெரியவங்க எல்லாம் பயப்படுறோம் பொன்வாய் சொல்லுவோம் பழகாதே பேசாதே அப்படி பெரிய இஷ்யூவா இருக்கோம் எங்க நம்பிக்கை இல்லையா போல் நாளைக்குன்னால ம வெ வெளியல பெறது அந்த பொண்ணு கொடுங்க தெரியுமா கிருஷ்ண வான் பண்றான் சுபத்ரையை விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு பலராமன் இல்ல இல்ல என்ன சுபத்ரையை விட்டுட்டு போன சுபத்ரா பணிவிட பண்றான் இந்த சன்னியாசிக்கு அவளுக்கு தெரியாது எந்த ஊர்ல இருந்து வர என்ன நான் நிறைய ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அப்போ மெதுவா கேக்குற எல்லா ஊருக்கும் போயிருக்கிறிய காண்டவ பிரசம் போயிருக்கிறியா பாக்காத ஊரா நான் எவ்வளவு நாள் அங்கேயே எனக்கே தெரியும் அங்க யார பாத்த பாருங்க தருமரை பார்த்தேன் தருமர் எப்படி இருக்கிறார் ரொம்ப சௌக்கியமா இருக்கிறார் அப்புறம் யார பாத்தேன் பீமனை பார்த்தேன் அப்புறம் யார பார்த்தேன் நகு ரொம்ப கடுப்பாயிட்ட இவன் மனசுல அர்ஜுன பற்றிய எண்ணம் இருக்கு கேட்க முடியாது ஒருத்தர் அவரை என்னால் அவரை பார்க்கவே முடியாது நான் எப்படி அவரை பார்க்க முடியும் முடியாது அப்படி சுபத்திரைக்கு தான் யாருன்னு அறிமுகப்படுத்தின அவர் நினைந்தது நிறைவேறியது சுபத்திரையை கல்யாணம் பண்ணிவிட்டார் அர்ஜுன் கல்யாணம் பண்ணி தேர்ல ஏற்றி அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வருகிறான் தேர்ல ஏற்றி கொண்டு சுபத்யா காவல்கெல்லாம் வச்சிருக்கா எல்லாத்தையும் தாண்டிட்டு அர்ஜுனன் தேர்ல ஏறி கொண்டு வருகிறான் அப்பதான் செய்தி போய் பலராமன் கிருஷ்ணன் அங்கே இருந்து வருகிறார் பலராமனுக்கு ரொம்ப கோபம் அர்ஜுன கொள்ளு அப்படின்னா அப்பதான் கிருஷ்ணன் சொன்ன காரியத்தை கெடுத்ததே நீ தான் நான் வந்துட்டு அப்பலேந்து அடிச்சு அடிச்சு சொன்னேன் நீ கேட்கல சரி இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு அவனும் அத்த மகன் தான் உறவு முறையில ஒன்னும் பெரிய தவறு கிடையாது நடந்து நடந்து போச்சு பேசாம இருக்கும் மனால தாங்க முடியல எனக்கு இந்த அர்ஜுனன் பண்ற என்ன பண்ற ஒரு பெரிய ஆச்சரியம் ஆதரித்த காலத்திலும் ஆதரிச்சான் பலராமன் மனசு முழுக்க துரியோதன பக்கத்துல கடைசி யுத்தம் வரைக்குமே இருந்ததுங்க அதுக்கு ஒரே காரணம் இதுதான் நம்ம குடும்பத்துல ஏமாதிப்தான் இந்த பையன் நம்ம குடும்பத்துல ஏமாதிப்தான் இந்த பையன் அப்படிங்கிற கோபம் அர்ஜுனன் மேல கடைசி வரைக்கும் இருந்தது பலராமனுக்கு ஏன் தலையிடல அப்படின்னா கண்ணன் அர்ஜுன் ஆதரிக்கிற கடைசி வரைக்கும் இருந்தோதனா ஒழிய இவனை நேசிக்கிறதுக்கு தயாரா இல்ல அர்ஜுன் சுபத்ர கல்யாணம் முடிந்தது இப்ப அர்ஜுனுக்கு தான் பெரிய சிக்கல் சுபத்திரைய கல்யாணம் பண்ணி குட்டிகிட்டு வரா பாஞ்சாலி கிட்ட குட்டிட்டு வரா அவத்துக்கணுமே ஒரு சொல் சொன்பத்ரி அழை பாஞ்சாலி கால விழுந்து பாஞ்சாலி அதுக்காக சொன்னா முதல்ல நீ என்ன பண்ற கழுத்துல தாலியோட நேரா போய் அவஞ்சாலி கால விழுந்து கும்பிடு அப்படி காலில் அந்த தாலி புது தாலி தெரிய நீ விழுந்து கும்பிட்ட உடனே யாரா இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுவா அப்படி ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா நீ யாருங்கிற விஷயத்த சொல்லுண்ண சுபத்திர போனா நேரம் கழுத்துல தாலியோட பாஞ்சாடி கால விழுந்து கும்பிட்டா அம்மா தீர்க்க சுமங்கலி யாருக்குமாருஷனோட சந்தோஷமா இருந்த உடனே யாருன்னு சொன்னாலும் இந்த வாழ்த்து பலிக்குமா புருஷன் யாருன்னு சொன்னாலும் இந்த வாழ்த்து பளிக்குமா யாரா இருந்தா என்னம்மா நல்லா இரு அப்படின்னா வேற யாரும் இல்ல அர்ஜுனர்தான் கணவர் திரௌபதி பார்த்தா இனிமே வாழ்த்த திருப்பியா வாங்க முடியும் சரி பரவாயில்ல சோதிக்குமா இருக்கு இதெல்லாம் டெக்னிக் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் அப்பறம் தான் உதயமானவன் தான் அபிமன்ரா கருவிலே உருவான அப்புறம் பாண்டவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் அந்த தாயினுடைய கருவிலே உருவாகிறார்கள் இதுக்கு நடுவுல காண்டவ வனம் அந்த வனம் வந்து மரம் செடி கொடிகளால ஆனது அக்னி கடவுள் வந்து ஒரு நாள் இந்திரம் கிட்டயும் அர்ஜுனன் கிட்டையும் மந்தமா இருக்க அனுமதி கொடுங்க எரிச்சு எரிச்சு மட்டும் அர்ஜுனன் தப்ப வச்சா தப்பினா அந்த காண்டவ வனத்தை அக்னி பசியார எரித்து முடிச்சான் இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த வனமே எரிந்து சாம்பலான பிறகு தப்பின மயன் வந்து அர்ஜுனங்கிட்ட சொல்ற உனக்கு ஏதாவது செய்யணும் நீ என்னை காப்பாத்தன உனக்கு என்ன செய்யட்டும் அப்ப கண்ணன் சொன்னா ஒரு நல்ல சபாமம் கட்டு இருக்கிறதுக்கு ஒரு அருமையான அரண்மனை ஒன்னு கட்டு ஒரு சபை கட்டு அது அழகா தேவலோகத்து வேலைப்பாடோட இங்க கட்டு அப்படின்னா ஒரு நல்ல அரண்மனை சபா மண்டபத்தோடு மயன் நிர்மாணித்து கொடுத்தான் இது அருமையான சபை உருவாயிடுச்சு இந்த சபையில மண்டபம் கட்டிய பிறகு கிரக பண்ணணும் அந்த கிரக எல்லா அரசர்களையும் அழைச்சிருக்கிறான் தருமன் அந்த சபா மண்டபத்துக்கு நாரத மகர்ஷி வந்த வந்தவர் மண்டப தலைலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்பா நான் இது மாதிரி சபை எங்குமே பார்த்தது இல்லை அப்போ சொன்னாராம் நான் இந்த தெரியும் அவர் அங்க மட்டும் போறதே கிடையாது நான் இந்திரசபை யமசபை குபேர சபை வருண சபை எல்லா சபையும் பார்த்திருக்கிறேன் பட் இந்த மாதிரி ஒரு சபையை நான் பார்த்ததே இல்ல ரொம்ப அழகா கட்டியிருக்கிறேன் அழகா கட்டியிருக்கிறேன் நாரத மகரிஷி சபையெல்லாம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வந்து தரும மகாராஜா பக்கத்துல உட்கார்ந்துட்டு ரெண்டு கேள்வி கேட்டார் இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி அப்பா தரும உன்னுடைய செல்வத்துக்கு நோய் வராமல் இருக்கிறதா உன்னுடைய பணத்துக்கு நோய் வராமல் இருக்கா அப்படின்னு தருமனுக்கு புரியல பணத்துக்கு என்ன நோய் வரும்னா பணத்துக்கு என்ன நோய் வரும் இல்லப்பா பணத்துக்கு ஒருவையான நோய் வரும் என்ன தின்னாமை பிறரை தின்ன விடாமை பணத்துக்கு ஒரு வியாதி என்ன அவனும் திங்க மாட்டான் அடுத்தவனையும் திங்க விட மாட்டான் சேர்க்கணும்னு வெறியோட இருக்காரு திங்க விட மாட்டான் சில பேர் எப்படி காசு சேர்ப்பான் அடுத்த கொஞ்சம் காப்பி குடிச்சே காப்பி சேர்ப்பான் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு குடிக்க விடாம அந்த காசை நாம கொண்டு போலாமான்னு பார்த்து அவனும் குடிக்க மாட்டான் அடுத்தவனையும் குடிக்க மாட்டான் உண்மையா இல்லையா செல்வத்துக்கு நோய் வரும் தின்னாமை பிறரை தின்ன விடாமை இதெல்லாம் பாரதத்துக்குள்ள ஒரு துணிக்கடை முதலாளி முதலாளி ஒரு மணி ஒன்றரை ஒன்னே முக்கா மணி ரெண்டு மணி ஆகுது சரி கடையை மூடிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டு அஞ்சு மணிக்கு வந்து திறக்கலாம் கடையை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடையில வேலை பாக்குற பயலா அந்த ஷட்டரை போடு போலாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லாலேருந்து முதலாளி கோஷ்டி ஆகுது ரெண்டு மணி பசி வந்த நேரம் சாப்பிட போல காசு எவ்ளோ வரும் என்ன கொடுமைக்காவது பசி சமயத்துல வரும் வராம இருக்கும் எப்போ வந்துருச்சு இந்த முதலாளி என்ன அவனும் திங்க மாட்டான் அவனையும் திங்க விட ஒரு டீ வேணா குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்து அவன் பசியையும் கெடுத்து அவன் இனிமே சாப்பிட முடியாதபடி பண்ணிட்டு இப்ப என்ன பணம் சம்பாடிக்கும் வெறி உடையவர்கள் தானும் உண்ணுவது இல்லை பிறரையும் உண்ண விடுவதில்லை அப்ப செல்வத்துக்கு ஒரு நோய் வருகிறதுக்கு இந்த நோய் வந்து விட்டதா இல்லவேளை சுவாமி நல்லவேளை எனக்கு வரல நானும் சாப்பிடுறேன் சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுகிறார்கள் நான் சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் வைக்கல ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அடுத்த கேள்வி கேட்டார் என்ன நீ அறத்துக்காக பொருளையோ பொருளுக்காக அறத்தையோ அழிக்கிற மோசமான அரசாட்சி செய்கிறாயா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம் அறத்துக்காக பொருளையோ பொருளுக்காக அறத்தையோ அழிக்கிற மோசமான அரசாட்சி செய்கிறாயார் எனக்கு முதல்ல மகாபாரதம் படிக்கிற போது இந்த இடத்தை எப்படி விளங்கிக்கிறது திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி யோசிச்சேன் அறத்துக்காக பொருளை அழிக்கிறது பொருளுக்காக அறத்தை அழிக்கிறது எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் உண்மை விளங்குச்சு ஒரு கவர்மெண்ட் வந்து அறம் அல்லது தர்மம் பண்றேன்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ண வேண்டியது யாருடைய வேலைன்னா தனி மனிதனுடைய வேலை ராஜா சொந்த சொத்தை எடுத்து வெளியே கொடுக்கணுமே ஒழிய வரி பணம் வாங்கி வச்சுக்காம பாருங்க அத எடுத்து வேட்டு விடக்கூடாது தானம் தர்மம் எல்லாம் கொடுக்க ஏன் மக்களை கட்சிக்கு பணத்தை வாங்கி அது என்ன தானம் என்ன தர்மம் அவனுக்கு சொலம் பண்ணலமெண்ட் அரசுக்காக பொருளைய அழிக்கக்கூடாது இப்ப பாருங்க பேசுறேன் எனக்கு வந்து கட்சி சார்பில் தான் கிடையாது சொல்ல வேண்டியது பொதுவாக சொல்லணும் என்ன எல்லா கவர்மெண்ட் ரொம்ப சிரமப்படுறதுக்கு என்ன காரணம் கேட்டா சாப்பாடு போட்டுக்கிட்டே உட்கார்ந்து கவர்மெண்டே சாப்பாடு போடு எல்லாருக்கும் சாப்பாடு போடு அப்படின்னு எல்லாம் சாப்பாடு போட்டா சாப்பாடு போடுறது சத்திரத்தையும் சாவடியிலையும் தர்மவானுடைய வேலை அந்த கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சா கவர்மெண்ட் காலியா நம்ம போட்டி போட்டு சாப்பாடு போடாமல் நீ சோறு போட்டியா நான் முட்டை கொடுக்குறேன் முட்ட போட்டியா நான் அவியல் கொடுக்குறேன் அது குடுக்க நான் இட்ட கொடுக்கறேன் என்ன என்ன ஆகும் கவர்மெண்ட் காலியா எங்க ஒரு நாட்டு மக்களுடைய தொகை என்ன எல்லாருக்கும் கவர்மெண்ட் பொங்கி சாப்பாடு போட்டுக்கிட்டு என்ன அது எங்க போய் முடியும் நான் வந்து ஏழ்மைக்கு எதிரியில் ஏழை சாப்பிட கூடாதுன்ற எண்ணத்துல சொல்லல இதை கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தா கவர்மெண்ட் போண்டியா போய்டும் நீங்க மக்கள்கிட்ட வரி கட்டறமெண்டாம் கட்சிக்கு காச வரிய வாங்கி இந்த ஒரே வேலை பொங்கி திருநே அத பொங்கி திரும்பிட்டே இருக்க வேண்டிய நிறைய வேலையே நடக்காது அது அரசாங்கத்துடைய வேலையல்ல சரி இப்ப என்னன்னா நான் தர்மத்தை செய்யறேன் அரசுறேன்னு பொருளை எல்லாம் வாரி வீணாக்கிட்டா அப்புறம் கவர்மெண்ட் என்ன ஆகும் இதுக்கு நேர் நம்ம கவர்மெண்டா என்ன பண்ணுது அந்த குத்தின்னு சொல்றது கஜானா காலியா போகுது கையில காசு இல்ல அப்ப என்ன பண்றது உன்ன பைனான்ஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எல்லாரும் உட்காறாங்க ஏதாவது ஒரு வரிய போட்டு காசை உள்ள கொண்டாடணும் அப்பதான் கவர்மெண்ட் கஜானா நடத்த முடியும் என்ன பண்ணலாம் அப்படி இதெல்லாம் வரி போட்டா ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க வரி போடாம ஜனங்கள்கிட்ட காசு வாங்கணும் என்ன பண்ணு சாராய கடையை தர அவங்க காசு ஒழுங்கா கூப்பிட்டு அம்மா சத்தங்க தான் போடாம காசு கொண்டுமெண்ட் கஷ்டம் ரொம்ப சாராயத்தை உருப்பிடுவான் ரெண்டும் தப்பு பண்ணிருக்கோம் என்னன்னா நீங்கள் பொருள் பெற வேண்டும் என்று அறத்தை குடி தோண்டி புரைத்திருக்கிறோம் அறம் செய்கிறோம் என்று பொருளை வாரி வெளியில் கூட்டுகிறோம் ரெண்டையும் கரெக்டா மேனேஜ் பண்ணா ஒரு அரசு சரியா இருக்கும் இதை நானே சொல்லல மகாபாரதத்துல எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தை யோசிக்க ஒரு அரசு அரசுக்காக பொருளை வீணாக்க கூடாது பொருளுக்காக அரசை குழிதோண்டி ரெண்டும் சேர்ந்து கவனமா செய்ய வேண்டிய தருமர் கேட்டா எப்படி பாருடைய கவர்மெண்ட் தருமர் முடிச்சுக்கிட்டார் நல்லவேளை அந்த மாதிரி தவறெல்லாம் எங்கிட்ட நடக்கல அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நான் மேல் வகத்துக்கு அங்க உங்க அப்பாவை பார்த்தேன் அங்க இருக்கிறார் உங்க அப்பா பாண்டு அவர் எங்கிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்பிட்டார் என்ன என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்ல புகழோட இருக்கணும் அவர்கள் எல்லா பெருமையும் வர்றப்பயம் அப்படிங்கிற ஒரு வேள் பெரிய வேள் அந்த வேள் நடத்தணும் நான் ஆசைப்பட்டேன் சொல்லுங்க அந்த வேள்வி செய்யணும்னா எப்படி செய்யறது அப்படின்னு தெரியல சரி கண்ண கலந்து ஆலோசி செய்யலாம் அப்படின்னு கண்ணனுக்கு தூது அனுப்பினா கண்ணன் வந்தான் வந்தோடனே கேட்டான் நான் ராஜசூயம்னு ஒரு வேள்வி செய்யலான்னு பாக்குறேன் நீ என்ன சொல்ற செய்யலாமா அப்படி செய்யலாம் எனக்கே கூட மாதிரி நீ செய்யணும் ஒரு ஆசைதான் செய்யறதுக்கு முன்னாடி சில வேலை எல்லாம் இருக்கு என்ன வேலை இருக்கு ஒரு நாலஞ்சு ராஜாவெல்லாம் ராஜஸ்வரிய ஏன்னா ஜராசந்தன் ஒரு பயன் இருக்கிறான் அவன் அவனை வந்து என்னாலயும் ஜெயிக்க முடியாது போதுமா அவ்வளவு வலிமையானவன் ஜதாசந்தன் அவனை என்னாலயும் ஜெயிக்க முடியாது அவனை நீங்க க்ளோஸ் பண்ணாதான் இந்த யாகமே நடத்தலாம் கிருஷ்ண ரொம்ப கெட்டிக்கார அவன் கையாலும் நீங்க அந்த அமைப்பு முறை அவனுக்கு தெரியும் யார் கையால் அவன் ஜாகணும்னு விதி இருக்கு அவனை அவன் ஜாக முடியாது பட் அந்த பசங்க இருக்கிறது நல்லது இல்லை அப்ப என்ன பண்ணா நீங்க இந்த யாகத்தை தொடங்கறதா இருந்தா முதல்ல ராஜாக்களை எல்லாம் கப்பங்க எதிர்க்கிற ராஜாக்களை எல்லாம் அழிக்கணும் அவ்வளவு கிரேட் அது கூத்துடா இந்த ஜராசந்தன் ஜரை அப்படிங்கிற தேவத்தையினால உண்டாக்கப்பட்டவன் ஆக்சுவலா பிரகத்ரதம் அப்படின்னு பெயருடைய ஒருவன் மகத தேசத்தினுடைய அதிபதி அவன் ரெண்டாவது இந்திரன் மாதிரி விளங்கினா அவனுக்கு ரெண்டு மனைவி இருந்தார்கள் ஆனா குழந்தை இல்லை அவனுக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லை அவன் ஒரு முனிவரை வேண்டினா இது மாதிரி என் மனைவிக்கு ரெண்டு பேர் இருந்தும் குழந்தை இல்லையே நீங்கள் எனக்கு அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு அவர் ஒன்னே மந்திரித்து ஒரு மாங்கனியை பறித்து அதை மந்திரித்து ஜபம் பண்ணி இந்தா இதை மனைவிக்கு கொடு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கூடுத்துட்டாரு இவனுக்கு ரெண்டு மனைவியா போயிட்டதுனால இந்த மாம்பழத்தை பாதி ஒருத்தி பாதி பாதிப்பாதியா கொடுத்து அதன் பிறகு கருவுற்றா கருவுற்ற பிறகு குழந்தை பிறந்தது அவருடைய அருண்ல குழந்தை பிறந்தது பாதி பாதி பிறந்துச்சு ரெண்டு பேருக்கும் அவமானமா போச்சு இந்த குழந்தை எப்படி வெளியில காட்டுறது அசிங்கமா போயிடுமே அப்படின்னு அந்த பாதி பாதி பிறந்த குழந்தைங்க ரெண்டு பேருந்து தெருவுல இருந்துச்சா வேண்டாம் இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் அப்படின்னு பாதி பாதியா தெரு கிடக்கு அப்போது ஜரை அப்படிங்கிற தேவத்தை இரவு இப்படி வெளியில வந்து தேவத்தை ஒட்டி மந்திரித்து ஒரே குழந்தையாக்கி திருப்பி கொடுத்து அதுதான் ஜராசந்தர் ஜரையினால் உண்டாக்கப்பட்டவன் ஜராசந்தர் ஜரையினால் சந்து செய்யப்பட்டவன் சேர்க்கப்பட்டவர் ஜராசந்தர் அதனால அவன் யாரும் வெல்ல முடியாது கொல்ல முடியாது வெரி பவர்ஃபுல் அவன் ரொம்ப சிறந்த அரச எல்லா வகையிலும்ப சிறந்த அரசர் இருந்தாலும் கூட அவன் ரொம்ப கொடுமையான யுத்தங்களை எல்லாம் செய்கிறவனா போயிட்டான் அந்த ஜனாசந்தனை கொன்றால் ஒழிய நாம் வந்து வேற இந்த யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது இந்த ராஜசூர செய்ய முடியாது இதை போரெல்லாம் நடத்திக்கிட்டு போய் பெரிய போரோட போய் அவனை போர்க்க வெல்லவே முடியாது அவ்வளவு பலசாலி அவன் அப்படின்னு அப்ப எப்படி வெல்லுவதுன்னு நான் தர்மன் பீமன் அர்ஜுனன் மூணு பேர் மட்டும் தனியா போனா அவனை கொண்டுள்ள அர்ஜுனன் கிருஷ்ணன் பிராமணர்கள் அதாவது பிரம்மச்சரிய படிப்பை முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற பிராமணர்களுக்கு ஸ்நாத்தக பிராமணர்கள் அந்த லெவல்ல அந்த லெவல்ல அப்படி மூன்று பேரும் போகிறார் விரு ஜந்தரண்மனையில வரவேற்பு உண்டுசரிப்பு போனார் ஒளி பொருந்திய பிராமண வடிவத்திலே காட்சி அடிக்கிற உங்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது மாதிரி ஒளி உடைய ஒருவர் நான் பார்த்ததே இல்ல உங்களுக்கு நான் ஏதாவது தானம் கொடுக்க விரும்புறேன் உங்களுக்கு என்ன தானம் வேணும் கேளுங்க தருகிறேன் என்ன வேணுமோ கேளுங்க தானம் தருகிறேன் என்ன தானம் வேணும் என்ன யுத்த தானம் வேணும் யுத்த தானம் சண்டைக்கு வாடாம இது பிராமணன் பேச்சுக்கிற பேச்சு மாதிரி தெரியலையே நாங்க யாருங்கறத பத்தினா கவலை இல்ல நீ என்ன சொன்ன கேட்டா தர்றேன் நாங்க இப்ப யுத்தத்தை தானமா கேட்கிறோம் சரியா இல்லையா அப்படின்னா தோச்சு இல்லேன்னு சொல்லி எனக்கு வரவே இல்லை அதுவும் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொன்னா என் ஆன்ம என்ன ஆகுது அப்படின்னு ஜதாசந்தன் உங்களை யாரோட நான் போரிடணும் அப்படின்னு கேட்டான் பீமனை கை காமிச்சாங்க இவனோட நீ போரிட்டா போறும் அப்படின்னு பீமன் ஜதாசந்தனோட போரிட ஆரம்பிச்சான் ரொம்ப உக்கிரகமா சண்டை போட்டான் எல்லாம் ஒண்ணுமா கடைசியா அவன் அப்படியே ஜதாசந்தன உச்சியில இருந்து புடிச்சு ரெண்டா கிழிச்சு அப்படி தூக்கி எறிவான் செத்தி போயிட்டான் ஜதாசந்தன் அப்படின்னு ஆனா அவன் சாக மாட்டான் கிழிச்சி எரிஞ்சோன்னா மறுபடியும் டபக்குன்னு அப்படியே ஒட்டி எரிஞ்சுடுவான் ஒரு தடவை ஆச்சு ரெண்டு தடவையாச்சு மூணு தடவையாச்சு போராடி கடைச்சு போயிட்டான் அர்ஜுன் உடம்புல பலன் ஜாஸ்தி ஐக்கு கண்ணி அர்ஜுன் சொன்னான் என்னடா கிருஷ்ணா மறுபடியும் இந்த கருக்கு திருப்பி போடமா ஒட்டான் இல்ல ஒரு தடவையாச்சு திருப்பி போட்டான்னா வம்பு இல்ல அப்படி ஜானையே அப்படி பேசிக்கிட்டு கைய காமிச்சான் போட்டா ஒமாடு கால்பாடா பிரிச்சு போட்டான் இப்ப தேவதாலும் பிரயோஜனம் இல்ல வலிமை அற்றவனா ஜதாசந்தன் ஒண்ணும் இல்லாதவனா இந்த ஜனாசந்தனை கொன்றார்கள் கொன்ற பிறகு அந்த ஜதாசந்தனுடைய மரணத்திற்கு பிறகு ஊரே அவர்களை பாராட்டுகிறது பிறகு நாலு திசையில நாலு தம்பிகளை அனுப்பினா தருமன் அர்ஜுன்னை ஒரு பக்கத்தில் வடதிசைக்கு போடா அப்படின்னு அவனை அனுப்பினான் பீமசேனனை கிழக்குக்கு அனுப்பினான் சகாதேவனை தென் திசைக்கு அனுப்பினான் நகுலனை மேற்கு திசைக்கு அனுப்பினான் நாலு திசைலிம்பு ராஜாக்கள் தேர்ந்து கப்பங்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ராஜ சுயம் அந்த உன்னதமான வேள்வி பெரிய வேள்வி ஏற்பாடு பண்ணி நடத்தணும் இந்த வேள்விக்கு வியாசர் வந்திருக்கிறார் பீஷ்மர் வந்திருக்கிறார் பெரியோர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் திருதநாஷ்டன் பெரியப்பன் வரல அவன் வரலன்னு அவனுடைய துரியோதன அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் அப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த முதல் மரியாதை முதல் தாம்பூலம் கொடுக்கிறது அப்படின்னு பேரு அந்த வந்திருக்கிற மக்களுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கறது ஏன்னா எல்லா ராஜாக்களா உட்காந்துருக்கிறாங்க மாத்தி கீட்டு குடுத்துதான் தெரியாத பிரச்சனையா போயிடும் யார முதல்ல கும்பிடணும் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு பீஷ்மர் தானே பெரியவர் வயசுல அவர்ட்ட போய் தருமன் கேட்டான் தாம்புலம் கொடுத்து மரியாதை கிருஷ்ணனை விட பெரியாள் உலகத்துல இல்ல ரொம்ப மேன்மையானவன் கிருஷ்ணன் தெய்வீகமானவன் முதல் தாம்பூலம் அவனுக்கு கொடு அப்படின்னு தருமன் நியாயமா நினைச்சா நமக்கு வேண்டியவன் கிருஷ்ணன் தானே வெத்தனை பார்க்க போச்சு உங்க கோபத்துல சொல்றான் எப்படி இந்த மாதிரி காரியத்தை செய்யலாம் உன்ன தருமன் சொன்னா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சிசுபாலா நம்ம எல்லாம் நம்ம உறவா இருக்கிறோம் கண்ணன் நம்முடைய உறவை தாண்டியும் மேன்மைக்குரியவனா இருக்கிறான் மரியாதைக்குரியவனா இருக்கிறான் அவனுக்கு அந்த மரியாதையை செய்யலாமே நான் செஞ்சேன் அப்படின்னு நீ பேசாது நீ பேசாது அப்படின்னு தருமன் அவமதிக்க ஆரம்பிச்சாம்பாருங்க அது சரி நீ இருக்கிறதிலேயே கோழ வீரம் இல்லாதவன் அது மட்டுமல்ல நீங்க எல்லாம் முறையா அப்பா அம்மாக்கு பிறந்த பிள்ளைங்க இல்ல அவன் அவமானப்படுத்துறான் நீ யோசனை உலகத்திலேயே இல்லாத யோசனை இந்த பீஷ்மனை கேட்ட பீஷ்மன் யாரும் தெரியுமா கங்கையினுடைய மகன் கங்கை என்ன தெரியுமா மேலிருந்து கீழே பாய்கிற தண்ணீர் எப்போது கீழான யோசனை உடையது தண்ணீர் அந்த கீழான கீழ் மகன் பீமன் யோசனை சொல்ட்டான் பீஷ்மன் இப்ப இவனையும் இன்சல்ட் பண்ணா பீஷ்மனையும் இன்சல்ட் பண்ணா இதோட நிறுத்தல இப்பேற்பட்டு நீங்கள் யாரும் மதிச்சீங்க தெரியுமா உலகத்திலேயே என்னன்னா பெத்த தாய் தகப்பன்ற வளராம அனாதையா வளர்ந்து யாருக்கிட்டயோ வளர்ந்து ஆடு மாடு மேய்க்கிற பையன் உங்களுக்கு ஒசியா போயிட்டான் அவனுக்கு முதல் மரியாதை கொடுத்தீங்க கேட்டவன் கருவில் குற்றமுடையவன் யோசனை சொன்னவன் பிறப்பில் குற்றமுடையவன் இவர்களால் மதிக்கப்பட்டவன் வாழ்வில் குற்றமுடையவன் இது குற்றமுடையவர்களுடைய கூட்டாக போய்விட்டதுன்னு அவ்வளவுதான் பீமனு கோம் வந்துருச்சு சிசுபாலா எங்களை என்ன வேணாலும் சொல்லு பீஷ்மரை குறைச்சு பேசாது கண்ணனை குறைச்சு பேசாது நீ பேசினா உன் தலை உருளும் அப்படின்னு எங்க தைரியம் இருந்த சண்டைக்குவார் கிருஷ்ணன் உனக்கு என்ன வந்து உட்காரு அப்படி சும்மா இல்லாம ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கிட்டே இருந்தான் ஒண்ணு புரியல பீமனுக்கு என்ன கிருஷ்ணா எண்ணுறேன்னா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் கொஞ்சம் சும்மா என்னென்ன கிருஷ்ணனை பேசக்கூடாதோ அவ்வளவு வார்த்தை பேசுறான் சிசுபால் இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு அழகான பாட்டு பாருங்க கண்ணன் என்னென்ன பெருமையா லீலைகள் செஞ்சாலும் அவ்வளோத்தையும் அவமானமா பேச நீங்க கண்ணனுடைய மேன்மை என்ன கிருஷ்ணாவதாரத்துடைய மேன்மை என்ன அப்படின்னா நாமெல்லாம் எந்த கடவுளை பார்த்து கடவுள் கடவுள்னு பயப்படுறோமோ அவன் ஆடு மாடு மேய்ச்சு பாலும் வெண்ணையும் திருடி எளிமையா நம்ம கிட்ட வந்ததுதானே பெருமை ரொம்ப அழச்சிக்காம பெருமையா தன்னை கர்வமா நினைச்சுக்காம ரொம்ப எளிமையா வந்ததுதானே பெருமை அதை புரிஞ்சுக்காம இந்த பைய பேச ஆடு மாடு மேய்க்கிறவன் வெண்ண திருண்ணவே திருட்டு பையன் இவனுக்கு ஆ மூலம் தெரியாது அப்படின்னு ஏன் சார் கிருஷ்ணனுக்கு வெண்ண என்ன கிடைக்காத அவன் பார்க்கிறலயே படுத்திருக்கிறவன் பால் வேணும்னா அவனுக்கு என்ன கிடைக்காதா